மறுமை நாளின் இருள்களாகும் கனத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக கஞ்சத்தனம் உங்களுக்கு முன் வாழ்ந்தோரை அழித்து விட்டது அவர்கள் கொலை மூலம் தங்களின் இரத்தங்களை ஓட்டிக் கொள்ளவும் தங்களுக்கு தடை செய்யப்பட்டதை ஆகமாக்கிக் கொள்ளவும் அவர்களை அது தூண்டிவிட்டது என்று நபி சொல்லு அணிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து ஏழு எட்டு